விடுதலை வேட்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கும் எம் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இம்மண்ணின் விளையாடி மரணத்தை எங்கள் மாவீரச் செல்வங்களை மண்டியிட்டு அவர் நினைவுகளை நெஞ்சில் சுமந்தபடி தமிழ்த் தேசத்தின் நாயகன் தமிழன் என்றால் யார் என்பதை இந்த தரணிக்கே அடையாளப்படுத்தியவன் திக்கட்டும் தெம் தேச உணர்வை விதைத்தவன் கரும்புலி கடற்புலி வான்புலி வரிப்புலி வேலி என தனி ஒருவனாய் வளர்த்து பிரபாகரன் மகிழ்ந்தது அன்புக்கு தாயாய் தந்தையாய் அண்ணனாய் தம்பியாய் தலைவனாய் எத்தனையோ அவதாரங்களை எடுத்து எம் தேசத்தின் தலைவன் அவதரித்த என் நாளில் அவனை வாயாற வாழ்த்தி அவன் புகழ் அணிந்து வருகையை எதிர்பார்த்து அனைத்துலக வெளியீட்டுப் பிரிவு பிரான்ஸ் கலப்பண்பாட்டுக் கழகத்தின் வெளியீட்டில் ஈழ அரச நின்று இருவிட்டு உங்கள் கரங்களில் தவழ்கிறது ஈழத்து புலம்பியர் கவிஞர்களின் இணையில்லாத கற்பிணிகளுக்கு இன்னிசை சுரங்களை கொய்து ஆ மாலை தொடுத்திருக்கிறாரு இசைமைப்பாளரு இசை மாறன் மாலையின் ஒவ்வொரு மலரின் புகழையும் தங்கள் மதுர குரல்களால் எல்லோர் மனக்கதவுகளையும் தட்டும்படி செய்திருக்கிறார்கள் பிரான்ஸ் பாடகர்கள் வரிகளுக்கு வண்ண வடிவங்களால் ஒளியேற்றி வாழ்த்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் இசைத்தன்றல் ஈழ அரசன் என்று இனிய நாமத்தோடு வெளிவரும் இந்த இருவட்டு உங்கள் செவிகளுக்கு விருந்தளித்து சிந்தைக்கு மருந்தளிக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்